வழங்கும் வாட்ஸ்அப் வழியாக ஒரு பட்டிமண்டபம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி உலக தமிழர்களுக்காக ஒளிவுலா வருகிறது வார்த்தை புழம்புகளை கனைகளாக்கி ஒரு சொற்போரை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் ஜோஸ்டின் அவர்கள் இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு அந்த அளவுக்கு கருத்துக்களை எல்லாம் அள்ளி கொட்டிட்டாங்க சும்மா ஏதோ விட்டுருவாங்கன்னு பார்த்தா அவனு விடுற மாதிரி இல்லை நான் கொண்டுகிட்டு வந்த எல்லா விஷயத்த நான் சொல்லிட்டு ஐயா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மனைவிய பனைய வச்சு ஒருத்தன் சூதாடி இருக்கிறான்னா அவன் மனுஷனாய்யாவே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டா வருங்க நான் ஆரம்பிச்சா இருந்தேன் உண்மைதான் எனக்கு பெருதுன்னு சொல்லி ஒரு ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற வந்து மனைவியை காட்டில் தனியா விட்டுட்டு போனா யா இவங்கெல்லாம் என்னையா ஒரு பொறுப்பு இது மாதிரி இதிகாசங்கள்ல நடந்த தகவல்களை எல்லாம் ரொம்ப அருமையா பகிர்ந்துக்கிட்டாங்க அது மட்டுமா பெண்களை தீக்குளிக்க வச்சாங்கயா ஒரு காலத்தில் ஆம்பளை இறந்துட்டான்னா பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீக்குளிக்க சொல்லிருக்கிறாங்க பெண்களும் தீக்குளிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லல இருந்தாலும் இந்த அளவுக்கு நடந்திருக்குது ஆனால் ஒரு ஆம்பளை ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி சேர்த்து போயிட்டா சொல்லி எவனாச்சும் ஹிண்டு வரலாச்சும் வச்சிருக்கானா அது கூட இல்ல அப்பறம் என்னையே நீங்க போயிச்சு அப்படின்னு சொல்லி சரியான உலாசி விளையாட்டு போயிட்டாரு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் பார்த்தா இங்க ஒரே கூத்தும் கும்பாலம் பார்த்தேன் இருக்கும் நம்ம ஆண் ஆண் வர்க்கம்லாம் இருக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த அம்மா அவங்க பிறந்த வீட்டுக்கு போவாங்க அந்த நாள்லாம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சொர்க்க தினமா இருக்கும் நல்லா கொண்டாடுவார்கள் மக்கள்லாம் இதையெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இதே ஆண்கள் நீங்கள் நாலு நாலு அஞ்சு நாள் வெளியில் போயிட்டே பெண்கள் வீட்டில் தனியாக இருக்கிற இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாலும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டுமா சம்சாரம் மதமின்சாரம் படத்தில் வந்து வீட்டுக்கு குறுக்களை கோடு போட்ட சொன்னாங்க இது எல்லாமே செய்யறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதாவது பொறுப்புள்ளாத விஷயங்கள் நிறைய பண்ணி இக்கட்டில் போய் மாட்டிக்கிறது ஆண்கள் ஆனால் பொறுப்பான விஷயங்களை எடுத்து செஞ்சு அதன் மூலமாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பெண்கள் தன்னோட குழந்தை என்ன படிக்குது அப்படின்னு தெரியாத எவ்வளதோ தகப்பன்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க வீட்டில் குழந்தை வந்து காலையில் கிளவும் போது டைம் ஆச்சு அந்த அம்மா வந்து சமைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால காலை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைய வேண்டைய ஏற்றி அம்மா மத்தியான சாப்பாடு அப்பா கொண்டு வந்து ஸ்கூலில் கொடுப்பாருமா நீ வாங்கிக்க அந்த வாட்ச்மேட்ட கொடுத்துட்டு வார் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க அதுமாரி எதுவும் போயிடுச்சு மத்தியான சாப்பாடை வந்து அவர்கிட்ட கொடுத்து இந்தாங்க அதை கொண்டு ஸ்கூலில் கொடுத்துருங்க இன்றைக்கி காலையில் சமைக்க முடியும் அப்புறம் சரி பொறுப்பா ஏன்னா பொறுப்புள்ள தக செய்யணும்ல அதனால் அந்த அம்மா கொடுத்த அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு நேராக ஸ்கூலுக்கு போகிறார் ஸ்கூலில் கொண்டு போய் அந்த வாட்ச்மேட்டை கொண்டு போய் அந்த மாதிரி ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ராஜலட்சுமி ஒரு பொண்ணு படிக்கிறது அதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த வாட்ச்மேன் வாங்கிட்டு சரிங்க ஃபோர்த்தில் என்ன செக்ஷனுக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போத்தான் நம்ம ஆளுக்கு உதைக்கிறது இங்கே ஆஹா என்ன செக் தெரியலையே அங்கே மாட்டிக்கிட்டார் மனுஷு அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போன் பண்ணுறாரு போன் பண்ணி வீட்டுக்கு வர என்ன நடக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் என்ன மாட்டேன் வேறு வழியிலே கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க போவோம் கச்சா முச்சா கச்சா முச்சா கச்சா முச்சான்னு போட்டு ஃபோனில் திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க அவருக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன் வாட்ச்மேன் பார்த்துக்கிட்டுல ஃபோன்ல வரக்கூடிய விஷயத்தை ரொம்ப அப்படியே என்ன சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு சரிம்மா பரவாயில்லாம் இருக்கட்டேன் இப்போ இந்த சொல்லு மாதிரி என்ன செக்ஷனை சொல்ல நம்ம சொல்லிட்டு வந்தோம் மற்ற நம்ம வீட்டில் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு அந்த வாட்ச்மேன் ஒரு மாதிரி அப்படி நக்கெல்லாம் பார்க்கறாரு நீ எல்லாம் ஒரு அப்பா நீ எல்லாம் என்ன பொறுப்பாக இருந்து நீ என்ன இதை சாதிக்க அப்புறம் அந்த அம்மா சொல்கிற இந்த மாதிரி இந்த செக்ஷன் வேணும் அப்புறம் அதை சொல்லிட்டு நல்லபடியாக கொடுத்துட்டு வந்துட்டார் வந்து அப்புறம் நடந்த கதையெல்லாம் வேற அது அது நமக்கு தைரியம்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த அளவுக்கு ஆண்கள் ஒரு பொறுப்புமிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அன்றாட நடைமுறையில் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இதைத்தான் வந்து ஜோஸ்மென் அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு பொறுப்போட கணவனுக்கு வேண்டியதை செஞ்சு குழந்தைகளுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவசர அவசரமாக தன்னுடைய அலுவலகத்துக்காக ஓடக்கூடிய எத்தனை பெண்களை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அவங்க போகக்கூடிய அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறும்போது அந்த பேருந்துல நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட பாக்குறாங்க ஒரு சீட்டு கிடைச்சா சமைச்சா உட்காந்துக்கிட்டு போகலாமே ஆசுவாசப்படுத்திக்கலாமே அதை போய் ஒரு குறை சொல்லியிலையான்னு சொல்லி வெடிச்சாங்க பாருங்க அப்ப நானே பயந்துட்டேன் ஏன்னா அதெல்லாம் உணர்ச்சி சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து உணரணும் வாய்ச்சொல்லில் வீரரடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நீங்க வாய்ச்சொல்லே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது உண்மை என்னங்கிறத புரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப பத்தாம் பசலியாக இருந்த ஒரு கணவனை ஒரு நல்ல ஒரு ஜென்டில் மேனாக மாற்றுறாங்க சொல்லி அந்த கதையை நம்ம சொல்லியிருக்கிறாங்க உங்களையும் சொல்லிட்டு கடைசியாச்சு என்ன முட்டை இறுற வார்த்தைக்கு தையா வழி தெரியும் நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்களை சொல்லிட்டு போவியே அப்படின்னு சொல்லி முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் இதுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு இனி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த கருத்தையெல்லாம் கேட்டதுக்கப்புறமும் தன்னுடைய கருத்தையை சொல்கிறதுக்காக திருநாகேஸ்வரத்திலிருந்து வெற்றி திருநாவுக்கரசு ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க ஐயா நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல போறீங்களா இல்ல எல்லாமே நற்றினை உறவுகளே மிக அருமையானது ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து குடும்ப நலனில் அக்கறை காட்டுபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற இந்த சிந்தனை தலைப்பை இங்கே தந்து ஆணாக இருந்து குடும்ப நலனில் அதிக அக்கறை செலுத்துகின்ற நடுவர் அவர்களே ஆண்களாக இருந்து நாங்கள்தான் குடும்ப நலத்தை பெரிதும் காப்பாற்றுகிறோம் என்று மிக தைரியத்துடன் வந்தமர்ந்திருக்கின்ற ஆண்களே குடும்ப நலனில் பெண்கள் தான் என்று துணிந்து சொல்ல வந்திருக்கிற பெண்களே இதனை கண் காணாமல் காதின் வழியாக கேட்டு இன்பமடைகின்றே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குடும்ப நலனில் மிகுதியும் அக்கறை காட்டக்கூடியவர்கள் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் ஆண்களே என்பதை பற்றி பேசுவதற்காக உங்கள் முன் இருக்கிறேன் குடும்பம் என்பது என்ன என்பது முதலில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு தனி ஆணோ அல்லது தனியான ஒரு பெண்ணோ குடும்பம் அல்ல எங்கே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தங்களுடைய எல்லார வாழ்க்கையை தொடங்குகிறார்களோ அதுதான் குடும்பம் இப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்து தொடங்குகிற எல்லாரத்தில் இலக்கியம் அதை எல்வாழ்க்கை என்று குறிப்பிடுகிற பொழுது மக்கள் வழக்கிலே குடும்பம் என்று சொல்கிறோம் குடும்பம் நலம் பெற வேண்டும் என்று நினைப்பது ஒரு பெண்ணா அல்லது அந்த குடும்பத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய ஆண் ஆணா பெண்ணா என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி நடுவர் அவர்களே நீங்கள் ஒரு ஆண்மகன் அப்படியா ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் இந்த குடும்பத்திற்கு தலைவனாக இருந்து கொண்டு அதன் நலனிலே அக்கறை செலுத்துவது தலைவனாகிய நீங்களா அல்லது தலைவியாகிய உங்களுடைய மனைவியா என்பதை பற்றிய சரியான தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் அப்படி வழங்கினால் தான் நீங்கள் சரியான தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இப்படி திடீர்னு சொல்றது நான் அக்கறை இல்லாமல் இருக்கிறேன் என் மனைவிதான் அக்கறையோடு இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார் என்று நீங்கள் சொன்னால் அக்கறை இல்லாத பற்றி பேசுவதற்கு ஒரு மேடை தேவையில்லை சமூகத்தில் ஆண் தாங்குகின்ற தூணாக இருக்கிறார் அதனை பற்றி படருகின்ற பூங்கொடியாகத்தான் பெண்கள் இருக்கிறார்கள் குடும்பம் என்று நாம் நினைக்கிற பொழுது அதிலே கண் தூணாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் அதனை பற்றி படருகிற கொடியாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் அந்த கொடியிலே பூக்கிற பூக்களாக இருக்கிறவர்கள் தான் குழந்தைகள் சேர்த்து சுமந்து கொண்டு தாங்குகின்றாரே அப்பொழுது குடும்ப நலனை கருத்திலே கொண்டு தாங்குகின்றவர் ஆண்தானே என்பதை நான் சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நீங்கள் எல்லாம் அறிவுடையவர்கள் அப்படியுடையவர்கள் உங்களுடைய தந்தை உங்களுக்கு செலவு செய்து உங்களை இந்த அளவிற்கு படிக்க வைத்து ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்து அவர் காணுகிறார் என்றால் குடும்ப நலத்திலே அக்கறை செலுத்தி எதிர்காலத்தை தொலைநோக்கிலே சிந்தனை செய்துதான் உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் உதாரணம் நம்முடைய நடுவர் அவர்கள் ஒரு தந்தை தன் மகனை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் இன்னைக்கு முடியுமா துள்ளி திரியும் காலத்தில் என் தொடுக்கடைக்கு பள்ளிக்கு செல்ல வைக்காத பாதகனே தந்தையே என்ற சொல்லியிருப்பார் ஆக நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பம் நன்றாக வளர வேண்டும் என்று எல்லா பிரச்சனைகளையும் உள்ளே தாங்கிக் கொண்டு அந்த தைரியத்தை மனதிலே வரவழைத்துக் கொண்டு அந்த குடும்ப வாரத்தை ஏற்றி கொண்டு இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிற ஆண்தான் குடும்ப நலனிலே அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னா பெண்கள் செலுத்தவில்லையா என்றால் செலுத்தவே இல்லை என்று சொல்லவில்லை ஒரு பெண்களை பற்றி ஒரு புது கவிதை உண்டு குழம்பு வைத்து கூட்டு வைப்பதிலே பெண்கள் கட்டிக்காரர்கள் நடுவர் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் குழம்பு வைத்து கூட்டு வைப்பதிலே பெண்கள் கட்டிக்காரர்கள் குழம்ப கூட்டு வைப்பதிலேயும் பெண்கள் கட்டிக்காரர்கள் சரியா சொன்ன என்ன காரணம் ஒரு ஆண் தனக்குரிய கடமைகளை செய்கிறார் அந்த கடமைகளை செய்கிற பொழுது வாழ்க்கையின் அடைப்பகுதியிலே அந்த பெண் வந்து சேர்கிறாள் இவனுடைய கடமையிலே குறிக்கெடுகிற பொழுது அவன் தடுமாறுகிறான் குழப்பம் தொடங்குகிறது ஆனால் அத்தனை குழப்பங்களையும் உள்வாங்கிக் கொண்டு அத்தனை அடிகளையும் தாங்கிக் கொண்டு அந்த தலைவன் அந்த குடும்பத்தை சுமக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு அக்கறையையும் வேகத்தையும் உள்ளே வைத்துக் குடும்ப நலனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உதாரணம் ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவார் அந்த ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கி கொண்டாந்து வீட்டுல கொடுப்பார் அரிசிய பார்த்த உடனே மனைவி சொல்வா உனக்குன்னே இந்த மூட்டையை வச்சிருக்கான் நீ வருவேல இந்த மூட்டையை வச்சிருக்க இப்பளது வேகமும் நாற்றமும் அடிக்கிற அரிசியை டுக்கிட்டு வந்துருக்கிறீ உடனே பொண்ணு உள்ள இருந்து சொல்லுவா நான் தான் அப்பவே சொன்னா அப்பாவை அனுப்புறிய சரியா வருமா அப்படின் உள்ளிருந்து பையன் சொல்லுவான் இந்த அரிசி வாங்கறதுக்கு கூட தெரியாதவரா இருக்கிறாரே எப்படிமா நீ இவரை கட்டிக்கிட்டே என் தலையெழுத்தும் தான் மனைவி ஆனா எவ்வளவையும் தாங்கி கொண்டு அந்த மணியாடி எனக்கு சோறு போடு நான் போற வழியில் அவளை காலேஜுக்கு பணம் கட்டிடுறேன் பையனை இறக்கி விட்டேன்னு சொல்லி அத்தனை துன்பங்களையும் சுமந்து கொண்டு அத்தனை ஏச்சுகளையும் பேச்சுகளையும் தாங்கி கொண்டு அந்த குடும்பத்தை முன்னேற்றத்தை பாதைக்கு அழைத்து செல்கிறானே அது குடும்ப நலனில் உள்ள அக்கறை என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் நம்ம வீட்டு விஷயம் பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சுடக் கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு வச்சிருக்கோம் கரண்ட் வரல தண்ணி வரி வீட்டு வரி இது யார் வேணாலும் கட்டிடலாம் ஆனால் அதற்கு ஆதாரமான பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருப்பாரே அவர் தந்தை எல்லோரும் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் தன் மகளினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தை உறக்கமில்லாமல் இருப்பார் தன் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உறக்கமில்லாமல் கிடப்பார் அவர்களுடைய கண்களின் ஈரம் அவர் படுத்திருந்த தலையடைக்குத்தான் தெரியும் அப்படி சோகங்களை உள்ளே வைத்துக் கொண்டு தந்தையினுடைய கஷ்டங்கள் யாருக்கு தெரியும் தாய் உணரலாம் குடும்ப அக்கறை இருக்கலாம் குடும்ப உணர்வுகள் பெண்ணுக்கு இருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணுக்கு இருக்கிற அக்கறையும் உருக்கமும் உணர்வும் குடும்ப வளத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் செயல் வடிவம் கொடுக்க கூடியவன் யார் என்றால் ஆண்கள் தான் என்பதை ஒவ்வொரு வீட்டு பெண்ணும் உணர்ந்திருக்கிறார்கள் உணர்ந்தால்தான் அவர்கள் பெண்கள் போற போக்களை நாம் ஏதோ சொல்லிவிட்டு போகிறதுக்காக இல்லை இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் தீபாவளிக்கு எல்லா எல்லா பொருள்களையும் ஆங்குவான் ஆனா தனக்குன்னு செலவு வரும்பொழுது குறைச்சிக்கிட்டு என் மகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்னுடைய மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்னுடைய தன்மை மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர்களுக்காக நாம் இதை எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி தன் செலவை குறைத்து கொண்டு வாழ்கிறாரே அதுதான் குடும்ப நலோக்கரே இந்த அக்கறையை பத்தி நம்ம எவ்வளவு நாளும் பேசலாம் உலகிகளைக்காக ஜோக்கடிச்சிட்டு போலாம் ஆனால் நகைச்சுவைக்கு கூட சிரித்து வைக்காமல் தன் குடும்பம் ஏற்படுகிற மகிழ்ச்சியை கண்டு மகிழ்கிறானே அவன் உண்மையான தலைவன் உண்மையான குடும்ப தலைவன் எனவே குடும்ப நலனில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் ஆண்களா பெண்களா என்பதில் பெண்களுக்கும் அக்கறை உண்டு ஆனால் அதனைக்கு செயல் வடிவும் கொடுத்து சிந்தனை செய்து தொலைநோக்கோடு போய் அதனை செய்து வெற்றி கண்டு சாதனை புரிபவன் யார் என்றால் ஆண்தான் என்று சொல்லி குடும்ப நலனில் மிகுதியும் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் ஆண்களே ஆண்களே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தால் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருந்தால் ஆண்களே என்று இப்பொழுதே தீர்ப்பை எழுதுங்கள் அப்படின்னு அடித்து சொல்லிட்டு தன்னுடைய உரையை ஆரம்பித்தார் வெற்றி திருநாவுக்கரசையார்கள் ஆனால் இவருக்காகவே ரேஷன் கடையில் ஒரு அரிசியை வச்சிருந்துருக்கிறாங்க அரிசியில் நின்று அந்த வெயிலில் அதை வாங்கி அதை கட்டி வீட்டில் கொண்டுகிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக இவ்வளவு யாராவது சிரமப்பட்டு செஞ்ச ஒரு காரியத்தை வீட்டில் இருக்கிறவங்க ஏளனப்படுத்துறாங்க வீட்டுக்காரம்மா குழந்தைகள் இவ்வளவு வேறு சொன்னதுக்கு அப்புறமும் அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு பொறுப்புள்ள குடும்பத் தலைவராக இருந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்பத் தலைவரை போய் ஒரு ஆண் மகனை பொறுப்பு இல்லாதவர்கள் அப்படின்னு எப்படி யார் ஒரு ஆண் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய தூண் மாதிரியா அதுல பற்றி படரக்கூடிய கொடிகள் தான் பெண்கள் அப்போ அந்த கொடி நல்லா அதில் பற்றி படர்ந்து நல்லா செழிப்பாக இருக்கணும்னா அந்த தூண் வந்து நல்லா உறுதியா இருக்கணும்ல அந்த தூண் தாயா நாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த ஆண்கள் வந்து எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து நடைமுறையில அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இப்போ ஒரு ஒரு மகள் அந்த மகளை படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த தந்தையார் எவ்வளவு சிரமப்படுவார் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த பெண்களை வந்து அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பண வசதிகள் நிறைய இருந்தாலும் ஒரு நல்ல வரணம் அமையாது ஒரு சில இடங்களில் நல்ல வரணாக வரும் ஆனால் அவங்கள்ட்ட வந்து பண வசதி இருக்காது இது மாதிரியான எல்லாமே ஒத்து வந்து ஒரு பொண்ணை க திருமணம் முடிச்சு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் அது முடிஞ்சு போகிற வரைக்கும் அந்த தந்தையாருக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது அதை சொன்னார் பாருங்க வெளியில் தெரியிற மாதிரி அழுதா ஆணுக்கு அது அழகல்ல உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அது வந்து ஹேமா சொன்ன மாதிரி அது வந்து ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விட்டோம் அதனால இரவுல எல்லாரும் படுத்ததுக்கப்புறம் தலையணையை தன்னுடைய கண்ணீரால் நினைத்து ஒரு பொறுப்புள்ள தந்தைமார்கள் அப்படிங்கிற வாசகத்தை ரொம்ப அதான் இங்கே பதிவு இதெல்லாம் உண்மைதானுங்களே உறக்கம் தவிக்கிறார்கள் அது தன்னுடைய மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இப்போ ஒரு பொறுப்புள்ள இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மகனா இருந்தா அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சி அவனை சம்பாரிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவனை ஒரு வழிமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தா தான் அவர் நிம்மதியா இருக்க முடியும் இப்ப இவ்வளவு சிரமங்கள்லாம் இருக்கு ஒரு ஆண்மகனுக்கு ஆனா இதை எதையுமே வந்து வெளிக்காட்டிக்காம எல்லாத்தையுமே நம்மளால பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வீர்நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண் மக்களை பொறுப்பு சொல்றது உங்களுக்கு எப்படியம்மா மனசு வந்துச்சு பாருங்க தீபாவளிக்கு புத்தாடை எல்லாம் எடுக்க போறோம் பெண்கள் அவங்களுக்கு வேண்டிய இதை அவங்களுடைய மனசு போனாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க குழந்தைங்க எது கேட்டாலும் அதுகளையும் வாங்கி கொடுக்கத்தே வேணும் இல்லாடி அது கஷ்டமாக இருக்கும் அதுகளையும் வாங்கி கொடுத்துட்றாங்க கடைசியாக என்ன மிஞ்சுதோ பணம் எவ்வளோ மிஞ்ச மிச்சம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய ஆடைகளை வாங்கிக்கிறாங்க ஆண்கள் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்து நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கற்பனையோ இல்லை இதெல்லாம் கிடையாதுன்னு அடித்து சொல்றதுக்கே கிடையாது இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் இது போல் குடும்பத்துக்காக தன்னுடைய எல்லா சந்தோஷங்களையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆண்களை போய் பொறுப்பு இல்லாதவர்கள் எப்படி மணிங்க சொல்லலாம் அதனால ஆண்கள் பொறுப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அடிச்சு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறார் நம்முடைய வெற்றி திருநாவுக்கரசையா அவர்கள் இருந்தாலும் இதையும் மீறி பெண்களுடைய பொறுப்பு எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுக்காக சென்னையிலிருந்து மணிக்குடி அம்மா வந்திருக்கிறாங்க வாங்கம்மா வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக நற்றினையின் நறுமண சுகந்தத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கும் நற்றினை நேயர்களே குடும்ப பொறுப்பு என்றாலே பெண்கள் தாயா என்று தீர்ப்பளிக்கும் மனநிலையில் புன்னகையுடன் அமர்ந்து விவாதங்களை கேட்டுக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்க பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் தான் என்று வாதாட போகின்ற எதிரணியினரே எங்களுடைய இடைவிடாத பொறுப்புகளுடன் கூடுதலாக என்ன சொன்னாலும் ஏற்றுக் கொள்கின்ற இல்லாத உங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல் எடுத்துரைக்கும் எங்கள் அணியினருக்கும் எங்கள் ஆழமான கருத்துக்களை ரசித்து பெருமிதமாக கேட்டு அவையினருக்கும் சிதறிய மனித உறவுகளை குடும்பம் என்று சொல்வதற்கு காரணமே பெண்கள் தான் என்று சொல்லி என்னுடைய பட்டிமன்ற விவாதத்தை முதற்கண் வணக்கத்துடன் தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே வீட்டிற்கு விளக்கென விளங்குபவர் பெண்கள் கணவனை பேணி மக்களை மாண்புற வளர்த்து விருந்தினரை ஓம்பி அவின் கலைகளை வளர்த்து அந்த குடும்பத்தை மிகவும் பொறுப்புடன் எடுத்துச் செல்பவள் பெண் நடுவர் அவர்களே என்றைக்காக அலுவலகம் முடிந்து ஆண்கள் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வந்திருக்கின்றீர்களா விருந்து கேளிக்கை நண்பர்களுடன் ஊர் சுற்றி விட்டு கரெக்டா ஒன்பது மணிக்கு வர்றது இல்ல பத்து மணிக்கு வர்றது ஏதோ அலுவலகத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்த மாதிரியும் நீங்க செஞ்சுட்டு அழுப்புடன் வர்ற மாதிரி ஒரு பாவனை வேற அதே அம்மா என் பக்கமே கையை காட்டி காட்டி பேசுறீங்க போயிருவோம் பேசுறீங்க பெண்கள் அப்படியா அலுவலகம் முடிந்து எப்பொழுது வீடு செல்வோம் நம்முடைய குழந்தைகளை கவனிக்க நம்மை நம்மை நம்பி பெரியவர்கள் வீட்டின் பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணங்கள் உங்களை சுற்றியே இருக்கிறது குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணங்கள் அலுவலகத்திலே தொடங்கி செந்தில் சார் சொன்னார் வீட்டுக்குழாய் ரிப்பேர் அதனால பிளம்பருக்கு ஒரு நாலஞ்சு டைம் பண்ணி அந்த பிளம்பரை கூட்டிட்டு வந்து சரி செய்யறாங்க ஒரு முறையோ தான் அந்த பைப் வந்து ரிப்பேர் ஆகுது அத சரி செய்யறதுக்கா இவ்வளவு போராட்டம் அது அப்படி இல்லங்கம்மா நம்ம செந்திலையா வீட்டுல பன்னெண்டு பைப் இருக்குது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பைப்பு ரிப்பேர் ஆயிடுது அதில் என்ன தண்ணும் அதனால ஒவ்வொரு மாதமும் அந்த பிளம்பரை தேடுறதே அவருக்கு ஒரு பெரிய வேலை தெரிஞ்சிருக்கு அதுக்கு தான் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறார் இந்த மூணு மாதம் ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று இருக்கான் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கிட்டாருன்னா இவர் வந்து ப்ளம்பரே தேட வேண்டாம் இவர் வீட்டு பைப்புகளையும் சரி பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு பக்கத்து வீட்டுகள் ஏதாவது ப்ளம்பர் ஒர்க் அதையும் கூட இவர் பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கான முயற்சியெல்லாம் அவர் இறங்கியிருக்கிறார் அதனால் அடுத்த பட்டிமண்டம் வரும்போது அதுக்கெல்லாம் அவர் ட்ரைனிங் ஆகிடுவார் குடும்ப பொறுப்புகள்ந்த வீட்டுல பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னா நடு ராத்திரி நான் கூட மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வருவோன்னு இதெல்லாம் ஒரு வேலைங்களா ஐயா நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது மட்டும்தாங்க ஐயா உங்க வேலை அவங்களுக்கு சரியான நேரத்தில் மருந்து கொடுத்து அவர்களுக்கு சரியான முறையில் உணவு தயாரித்து கொடுத்து பத்தியம் என்றால் பத்திய சாப்பாடு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் அதை புகட்டி எங்களுடைய வேலைகள் என கொஞ்சமா நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு சென்று விட்டு வந்து ஆட்களில் இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்து விடுகிறீர்கள் மற்றதையெல்லாம் யார் ஐயா பார்க்கிறார்கள் செந்தில் சார் சொன்னாரு புடலாங்காய்க்க சுரைக்காய்க்கு வித்தியாசம் தெரியலையா உங்களை ஒன்னு கேட்கிறேன் அந்த புடலாங்காய்க்க சுரைக்காய்க்கு வித்தியாசம் தெரியாமல் செல்லமாக வளர்க்கப்பட்ட மகள் தான் ஒரு புகுந்த வீட்டில் ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதமோ தடுமாறுவாள் அடுத்தடுத்த மாதங்களில் அந்த குடும்பத்தினர் அனைவரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தக்கவாறு தம்மை மாற்றிக்கொண்டு அவர் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து மிகுந்த பொறுப்புடையவளாக அந்த பெண் மாறி விடுகிறாள் உங்களால் அப்படி மாற முடிகிறதா பதினெட்டு வயதில் எப்படி இருக்கிறீர்களோ அறுபது வயதிலும் அப்படியேத்தான் இருக்கிறீர்கள் பெண்களை சாராமல் என்றாவது நீங்கள் உங்களால் இருக்க முடியுமா எந்த வேலையிலும் நடுவர் அவர்களே நாளைக்கு மது கடைகள் மூடுகிறார்கள் என்றால் இரவு முழுவதும் விழித்து மதம் வாங்கும் அளவிற்கு பொறுப்புடையவர்கள் தான் இந்த ஆண்கள் இவர்கள் குடிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் குடும்பத்தில் கஷ்டம் பிரச்சனை சிக்கல்கள் சந்தோஷமா இருந்தா குடி துக்கமா இருந்தா குடி நாங்க என்ன அப்படியா சுக துக்கங்கள் அனைத்தும் எங்கள் குடும்பங்களை சார்ந்துதான் உள்ளது எங்களுடைய குழந்தைகளை பார்த்ததுமே எங்களுடைய சோதனைகள் துக்கம் மறைந்து விடுகிறது சுகங்களையும் சுமைகளாக கருதும் பழக்கம் ஆண்கள் சுமைகளையும் சுக்கிக் கொள்பவர்கள் பெண்கள் நடுபரவர்களும் குடும்பத்துல பங்கு பெறதுல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாங்க ஆனா அந்த ஆண் அப்படி இல்ல வேலைக்கு போவது மட்டும்தான் அவனுடைய கடமை அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று கூட தெரிவதில்லை என் நண்பருடைய மகன் ஒருவர் அப்பா கிட்ட போய் சொல்றாரு ஆஹ் அப்பா வந்து சனிக்கிழமை வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வர சொன்னாங்க பிரின்சிபால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே அம்மா வர்றதுனால இந்த தடவை ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கணும் ஏ அந்த சாந்தி மிஸ்க்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பையன் யோசிக்கிறான் என்ன அப்பா சாந்தி மிஸ்ன்னு சொல்றாரு அப்புறம் பையன் சொல்றான் அப்பா செவன்த் மிஸ் தான்ப்பா சாந்தி மிஸ் நான் எயித்து போயிட்டேன்பா சுமதி மிஸ் பா எனக்கு எய்த்ல அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு பையன் ஏழாவது படிக்கிறானா எட்டாவது படிக்கிறானா அப்படிங்கறது தெரியாட்டியும் கூட சாந்தி மிஸ் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறார் அதுக்காக வச்சு நீங்க பாராட்டணுமா இல்லையா நீங்க என் நம்மா நீங்க ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் புகுந்த வீட்டினாலும் சரி பிறந்த வீட்டினாலும் சரி ஒரு பெண் பெண்ணாகவே தான் இருக்கிறாள் அவளுடைய பொறுப்புகள் சரிசமமாகத்தான் உள்ளது ஆனால் ஆண்களுடைய பொறுப்பு அப்படி இல்லை தன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் அந்த ஆண்கள் பாருங்கள் எவ்வளவு மலர்ச்சியுடனும் போய் வேலை செஞ்சு கொண்டிருப்பான் ஆனா ஒரு தன்னுடைய மனைவினுடைய வீட்டிற்கு விருந்திற்கு சொல்லும் போது அந்த கணவன் வந்து போயிட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன்னை கவனித்தார்களா அவர்கள் கவனித்தார்களா இவர்கள் கவனித்தார்களா என்று பார்த்து கொண்டிருப்பான் அந்த நிகழ்ச்சி முடிந்துட்டு வீட்டுக்கு வரும்போது மனைவிக்கு விழும் பாருங்க ஒரு திட்டு என்னன்னே கவனிக்கல அவ்வளவு மரியாதை உங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்டு விட்டு விட்டு வந்து அவர்களுடன் முகல் மலர்ச்சியுடன் அனைத்தையும் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய சிரிப்பு ஆனால் பெண்கள் அப்படி அல்ல உங்களுடைய குடும்ப விசேஷம் என்று வரும்போது அந்த பெண் தனக்குரிய பாணியில் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அனைத்து வேலைகளும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்வாள் இதை நீங்கள் என்னைக்காவது செய்திருக்கிறீர்களா உங்களால் முடியுமா ஆகவே இன்றைய குடும்ப சூழலில் பொறுப்பு மிகுந்தவர்கள் பெண்களே பெண்களே பெண்களே என்று என்னுடைய கருத்துக்களை முன்வைத்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த அருமையானது ஒரு நல்வாய்ப்பினை நல்கிய நற்றினை குழுமத்திற்கு என்னுடைய நந்தியை உறுதிகிறேன் இந்நிகழ்ச்சியின் வளர்ச்சியை நாளைய நற்றினையும் கேட்டு சொல்லுங்கள் இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தங்கள் நண்பர்களும் இதை கேட்டு வசிக்க செய்யுங்கள் ரத்னையின் ஒவ்வொரு பதிவையும் உடனடியாய் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள்